வணக்கம் நெட்டினியின் சரித்தரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் மூன்று இந்த நாளில் சில முக்கியமான நிகழ்வுகளை காணலாம் கிமு இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஆண்டு கொஜோசியோன் என்று அழைக்கப்பட்ட கொரியா நாடு டங்குன் வான் ஜியோங் என்பவரால் உருவாக்கப்பட்டது ஆண்டு ஒவ்வொரு நவம்பர் மாதத்தின் கடைசி நன்றி தெரிவிக்கும் நாளாக அப்போதைய அமெரிக்க அதிபர் அப்ரஹாம் லிங்கன் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிரெய்தி பத்திரிகை லியோன் ட்ரோட்ஸ்கி மற்றும் அவரது சகாக்களினால் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செர்பியா குரேஷியா ஸ்லோவேனியா ஆகிய நாடுகள் இணைக்கப்பட்டு யூகோஸ்லவியா என்ற புதிய நாடு உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஈராக் பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜெர்மனியின் வீட்டு ஏவுகணை வெற்றிகரமாக ஏவப்பட்டது இது எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் உயரத்துக்கு சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டன் வெற்றிகரமாக அணு ஆயுத சோதனையை நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹண்டுராசில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியை அடுத்து அங்கு ராணுவ ஆட்சி ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வடக்கு அயர்லாந்து பெல்பாஸ்ட் நகரில் ஐரிஷ் குடியரசு இராணுவ கைதிகளின் ஏழு மாத உண்ணான் நன்பு முடிவுக்கு வந்தது பத்து பேர் இறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பனாமாவில் இடம்பெற்ற இராணுவ புரட்சி முறியடிக்கப்பட்டு புரட்சியில் ஈடுபட்ட பதினோரு பேர் தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனிகள் இணைந்து ஜெர்மன் குடியரசு உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோமாலியாவின் ராணுவ தலைவர் முகமது பரா ஐடிடு என்பவனின் தலைமையிலான ஆயுத குழுவினரை பிடிக்க எடுத்த முயற்சியில் பதினெட்டு அமெரிக்க போர் வீரர்களும் சோமாலியர்களும் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இத்தாலியின் லம் பெதூசா டீவில் ஆப்பிரிக்க குடியேறுகளை ஏற்றி வந்த படகு மூழ்கியதில் நூற்றி பேர் உயிரிழந்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சிக்மா ஏழு விண்கலம் வெற்றிகரமாக ஏவப்பட்டது விண்கலத்தில் பயணித்து ஒன்பது மணி நேரத்தில் ஆறு முறை பூமியை சுற்றி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அட்லாண்டிஸ் விண்வெளியோடம் தனது முதலாவது விண்வெளி பயணத்தை துவங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பீட்டர் கெனமன் இலங்கை இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜேம்ஸ் எம் புக்கனன் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பொறியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு முருசோ நாச்சியப்பன் மலேசிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு சேடப்பட்டி இரா முத்தையா தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சத்யராஜ் தமிழ் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அருள் கரோலி இந்திய இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அசிதா கன்னட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எலியாஸ் ஓவே தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்த அமெரிக்கர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வில்லியம் மோரிஸ் ஆங்கிலேய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கடம்பினி கங்குலி இந்திய மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கந்தையா கனகரத்தினம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு மாப்போ சிவஞானம் தமிழக எழுத்தாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாரி அறவாளி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு அக்கியோ மோரிட்டா ஜப்பான் தொழிலதிபர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எஸ் ராமச்சந்திரன் இலங்கையின் மலையக ஓவியர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆ கந்தையா ஈழத்து தமிழறிஞர் பேராசிரியர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏ ஆர் எம் அப்துல் காதர் இலங்கை அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் மீள் இணைவு நாள் ஜெர்மனியில் ஈராக் விடுதலை தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே